உகுது போர் அப்போரின் முடிவுகளும் தியாகிகளை கண்டெடுத்தல் எதிரிகள் சென்றதற்கு பின் கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் தேடுவதில் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள் இதை பற்றி ஜெய்த் இப்னு சாபித் அதி அனுபவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் போர் முடிந்த பின் இப்னு ரபியாவை தேடுவதற்காக நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள் நீ அவரை பார்த்து அவருக்கு எனது சலாம் கூறி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 உசைரீம் என்று அழைக்கப்படும் அம்ரிஇவ்னு சாபித் ரதையுல்லா அனுகு என்பவரும் ஒருவர் அவர் உயிர் பிரியும் நிலையில் இருந்தார் இதற்கு முன் அவருக்கு முஸ்லிம்கள் பல இஸ்லாமை எடுத்து அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வந்தார்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 அல்லாஹின் தூதரோடு சேர்ந்து எதிரிகளிடம் போர் புரிந்தேன் இப்போது எனது நிலை என்னவென நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று தனது பேச்சை முடிக்க மரணம் அவரை அலைவாசல்ல அவர்களிடம் முஸ்லிம்கள் அவர் சுவனவாசிகளில் ஒருவர் என்றார்கள் அபு ஹுரைராஹு அன்பு கூறுகிறார் உசைரீம் அல்லாஹுவிற்காக ஒரு நேர தொழுகையை கூட தொழவில்லை இருந்தும் நபி நாவினால் சுவனவாசி என்ற நச்செய்தி பெற்றார் ஆதாரம் இப்னோ ஹிஷாம்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 அவர் தனது இனத்தவரிடம் யூதர்களே அல்லாஹுவின் மீது ஆணையாக முகம்மதுக்கு உதவி செய்வது உங்கள் மீது கட்டாய கடமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தானே என கூறினார் அவர்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை அல்லவா நாம் எப்படி போருக்குச் செல்ல முடியும் என்று எதிர்கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு சனிக்கிழமை என்பதே இல்லாமல் என்று கோபமாக கூறி தனது வாழையும் ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு நான் போரில் கொல்லப்பட்டு எனது செல்வங்கள் அனைத்தும் முகம்மது அவர்களைச் அதை அவர்கள் விரும்பியபடி செய்து கொள்ளலாம் என்று கூறி போரில் கலந்து வீரம் வீரமரணம் அடைந்தார் இவரை பற்றிய செய்தி நபி சொல்லல்லாக அழகி வசலம் அவர்களுக்கு தெரியவர முஹைரீக் யூதர்களில் மிகச்சிறந்தவர் என்று அவரை பற்றி கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் தியாகிகளின் உடல்களை நல்லடக்கம் செய்தல் போரில் உயிர் நீத்த தியாகிகளை முன்னோக்கி நபி சொல்லல்லாஹ் அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் அல்லாஹுவின் பாதையில் காயமடைந்தவரை மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் போது அவரது காயத்திலிருந்து ரத்தம் வடியும் அதன் நிறம் ரத்தத்தின் நிறமாகத்தான் இருக்கும் அதன் மனமோ கஸ்தூரி போன்றிருக்கும் ஆதாரம் இப்னு நபி தோழர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்களை மதினாவிற்கு எடுத்துச் சென்று இருந்தார்கள் அவர்களை மீண்டும் உகுதுக்கு தூக்கி வரும்படி கூறி அவர்களை குளிப்பாட்டக்கூடாது அவர்கள் உடலில் உள்ள ஆயுதங்களை கலற்றிய அவர்கள் கொல்லப்பட்ட இடங்களிலேயே அவர்களை அடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் ஒரு கப்ரில் மன்னரையில் ரெண்டு அல்லது மூன்று உடல்களை நபி அவர்கள் அடக்கம் செய்தார்கள் மேலும் ஒரே ஆடையில் இருவரை போர்த்தினார்கள் யார் அதிகமாக குரு ஆணை மனனம் செய்தவர் என்று விசாரித்து அவரை கப்ரில் பக்கவாட்டு குழியில் முதலாவதாக வைத்தார்கள் அப்துல்லா இவனு அம்ரு இவ்னு ஹராம் அம்ரு இவ்னு ஜமுஹ் ரதியுல்லாஹ் அன்வும் ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து வந்ததால் இருவரையும் ஒரே கப்ரில் அடக்கம் செய்தார்கள் ஆதாரம் சஹீல் புகாரி ஜாதுல் மகாது முஸ்லிம்கள் ஹன்லலாவை தேடியபோது அவரது உடல் ஒரு மூளையில் தண்ணீர் சொட்டிய நிலையில் இருந்தது அதை அறிந்த நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் வானவர்கள் அவரை குளிப்பாட்டுகிறார்கள் என்று தங்களது தோழர்களிடம் கூறினார்கள் பின்பு அவரது குடும்பத்தாரிடம் சென்று விவரம் அறிந்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினார்கள் தோழர்கள் அவரது மனைவியிடம் விசாரிக்க ஹன்லலா ரல்லாஹ் அன்கு முழுக்குடை நிலையில் குளிப்பு கடமையானவர்களாக போரில் கலந்து கொண்டதாக மனைவி கூறினார் இதன் காரணமாகத்தான் ஹன்லலாவிற்கு கசீலுல் மலாயிக மலக்குகள் குளிப்பாட்டியவர் என்ற பெயர் வந்தது ஆதாரம் ஜாதுல் மஹாத் தனது சிரிய தந்தையும் பால்குடி சகோதரருமாகிய ஹம்சாவின் நிலையை பார்த்தவுடன் நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் மிகுந்த கவலை அடைந்தார்கள் நபி அவர்களின் மாமி சஃபியா ரஜியுல்லா ஹன்ஹா தனது சகோதரர் ஹம்சாவை பார்க்க வந்தார்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 பிறகு சஃுல்லாஹ் ஹன்கா தனது சகோதரரை பார்த்து இன்னாஹி வ இன்னா இலஹி ராஜூ நாங்கள் அல்லாஹுவிற்காக உள்ளவர்கள் அவனிடமே மீளுபவர்கள் என்று கூறி அவரின் நன்மைக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இதற்கு பின் ஹம்சா ரஜியுல்லா அனுகு அவர்களை அப்துல்லா இப்னு ஜாக்ஸ் ரஜியுல்லாஹ் வான்கு அவர்களுடன் நல்லடக்கம் செய்ய நவியவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் இப்னு மசூத் ரதியுல்லாஹ் அன் கூறுகிறார்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 தியாகிகளின் உடல்களை மறைப்பதற்கு போதுமான துணிகள் கிடைக்கவில்லை ஹம்சா ரதியுல்லாஹ் அனுகு அவர்களைப் போர்த்துவதற்கு கருப்பு வெள்ளை நிற கோடுகள் உள்ள ஒரு போர்வையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை அந்த போர்வையால் அவரது தலையை மறைத்தால் பாதங்கள் தெரிந்தன பாதங்களை மறைத்தால் தலை தெரிந்தது பிறகு தலை மறைக்கப்பட்டு கால்கள் இது கீர் என்ற செடியால் மூடப்பட்டன ஆதாரம் முஸ்னத் அஹமது மிஷ்காத் அப்துல் ரஹ்மான் இப்ன் ஆஃப் ரதியுல்லாஹ் ஹனுகு அவர்கள் கூறுகிறார்கள் முஸ் அவரையொல்லாக நன்கு கொல்லப்பட்டார் அவர் என்னைவிட மிகச் சிறந்தவர் அவர் உடலை ஒரு சிறிய போர்வையால் தான் பொருத்தப்பட்டது அவரது தலை துணியை இழுத்தால் கால்கள் தெரிந்தன கால்களின் பக்கம் துணியை இழுத்தால் தலை தெரிந்தது இந்த நிலையை பார்த்த நபி சொல்லல்லா ஹலைவசலவர்கள் அந்த போர்வையால் அவரது தலையை மறைத்து அவரது காலுக்கு இதுக்கீர் என்ற செடியை பொருத்தி விடுங்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி பிரார்த்தனை முகது மைதானத்திலிருந்து எதிரிகள் சென்றுவிட்ட விட்ட போது எங்களிடம் நபி சொல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நீங்கள் வரிசையாக நில்லுங்கள் கண்ணியத்திற்கும் மகிமைக்கும் உரித்தான எனது இறைவனை நான் புகழ வேண்டும் என்று கூறினார்கள் நாங்கள் நபி அவர்களுக்கு பின் பல அணிகளாக நின்று பின் நபி சொல்லல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாகுவே புகழெல்லாம் உனக்கே உரித்தானது நீ விரித்ததை மடக்குபவர் யாரும் இல்லை நீ மடக்கியதை விரிப்பவர் யாரும் இல்லை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 சிரமமான நேரத்தில் உதவியையும் பயத்தின் நேரத்தில் உன்னிடம் பாதுகாப்பையும் கேட்கிறேன் அல்லகவே நீ எங்களுக்கு கொடுத்தவற்றின் தீங்கிலிருந்தும் நீ எங்களுக்கு கொடுக்காதவற்றின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாகவே எங்களுக்கு ஈமானை நம்பிக்கையை பிரியமாக்கிவை அதை எங்களது உள்ளங்களில் அலங்கரித்துவை இறை நிராகரிப்பு உனது கட்டளைக்கு உனக்கு கட்டுப்படாமல் விலகி போவது எங்களுக்கு வெறுப்பாக்கி எங்களை பகுத்தறிவாளர்களில் ஆக்கிவிடு அல்லாகவே எங்களை முஸ்லிம்களாக மர்ணிக்கவை முஸ்லிம்களாக எங்களை வாழச்சை நஷ்டம் அடையாதவர்களாக சோதனைக்கு ஆளாகாதவர்களாக எங்களை நல்லோர்களுடன் சேர்த்துவை அல்லாகவே உனது தூதர்களை பொய்யாக்கி உனது வழியிலிருந்து தடுக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்து விடு அவர்கள் மீது உனது தண்டனையையும் வேதனையையும் இறக்கு அல்லாகவே கித்தாபு கொடுக்கப்பட்டவர்களில் இருக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்து உண்மையான இறைவனே ஆதாரம் அல் முஃப்ரத் முஸ்னத் அஹமது மதினா திரும்புதல்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 அவருடைய சகோதரர் அப்துல்லா இவ் ஜாக்ஸ் மரணமான செய்தி கூறப்பட்டது அவர் இந்நாள் இல்லாஹிவா இந்நா இலஹி ராஜ என்று கூறி அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார் பின்பு அன்னாரின் தாய்மாமன் ஹம்சார் ராதுல்லாஹ் அன்பு இறந்த செய்தியும் கூறப்பட்டது அதற்கும் அவர் இந்நாளில் இல்லாஹி வா இந்நா இலஹி என்று கூறி பாவ மன்னிப்பு தேடினார் பின்பு அவரது கணவர் முசாப் இவன் உமேர் ரதுல்லாஹ் அன்பு இறந்த செய்தி கூறப்படவே அவர் தேம்பி அழலானார் அப்பொது நபி சல்லுள்ள அலி வஸ்லம் அவர்கள் ஒரு பெண்ணின் கணவன் அவளிடம் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறான் என்று கூறினார்கள் ஆதாரம் தீனார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை முஸ்லிம்கள் வழியில் சந்தித்தார்கள் அந்த பெண்ணின் கணவரும் சகோதரரும் தந்தையும் போரில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இவர்களின் மரண செய்தியை முஸ்லிம்கள் அவருக்கு கூறினார்கள் ஆனால் அந்த பெண்மணி அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார் முஸ்லிம்கள் இன்னாரின் தாயே நீர் விரும்புவதைப் போன்று நபி அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாகுவிற்கே என்று கூறினார்கள் எனக்கு அவர்களை காட்டுங்கள் நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார் நபி அவர்களை கண் குளிர பார்த்த பிறகு உங்களை பார்த்த பின்னால் எல்லா துன்பங்களும் எங்களுக்கு இலகுவானதே என்று அந்த பெண்மணி கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் வழியில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களை சாத் இப்னு முஹாதின் தாயார் சந்தித்தார்கள் சாத் நபி அவர்களுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்தவராக நடந்து வந்து கொண்டிருந்தார் அல்லாஹுவின் தூதரே இதோ எனது தாய் வருகிறார் என்றார் நபி அவர்கள் நல்லபடியாக வரட்டும் என்று கூறி அவருக்காக நின்றார்கள் அவர் அங்கே வந்தவுடன் அவரது மகன் அம்ருயுன் முகாததிய அன்பு இறந்ததற்கு ஆறுதல் கூறினார்கள் அதற்கு அந்த பெண்மணி நபியே உங்களை நல்ல நிலையில் நான் பார்த்தவுடன் மற்ற அனைத்து சோதனைகளையும் நான் சிறியதாகவே கருதுகிறேன் என்று கூறினார்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 உகுது போரில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தார்களுக்கு நற்செய்தி அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் தோழர்களாக உலாவுகிறார்கள் அவர்களது குடும்பத்தார்களுக்காகவும் அவர்களின் பரிந்துரை ஏற்றுக் என்றார்கள் இதை சாதின் தாயார் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் பொருந்தி கொண்டோம் மகிழ்ச்சி அடைந்தோம் இதற்கு பின் யார் அவர்களுக்காக அழுவார்கள் என்று கூறி மேலும் அல்லாஹுவின் தூதரே எஞ்சியிருக்கும் அவர்களது உறவினர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்றார் நபி அவர்கள் அல்லாகவே இவர்களின் மனக்கவலையை போக்கு இவர்களது சோதனைகளை நிவர்த்தி செய் எஞ்சி உள்ளவர்களுக்கு அழகிய பறக்கத்தை தா என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஆதாரம் அசீரத்துல் ஹல்பியா ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் மாதம் பிற ஏழு சனிக்கிழமை மாலை நபிசல்லா ஹலைவசல்லம் அவர்கள் மதினா வந்தடைந்தார்கள் பிற குடும்பத்தாரை சந்தித்து தனது வாளை மகள் ஃபாத்திமாவிடம் கொடுத்து இதிலிருந்து ரத்தத்தை கழுவிவை அல்லாஹுவின் மீது ஆணையாக இது எனக்கு இன்று உண்மையாக உழைத்தது என்றார்கள்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 போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தையும் நன்கு ஆராய்ந்து பார்க்கும் போது முப்பத்தி ஏழு பேர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிகிறது உண்மையை அல்லாகவே மிக அறிந்தவன் ஆதாரம் இப்னு ஹிஷாம் பாரி மதினாவில் அவசர நிலை ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் எட்டு ஞாயிறு இரவு உகுதியிலிருந்து திரும்பிய பின் கலைப்பும் அசதியும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தும் முஸ்லிம்கள் பாதுகாப்புடனே அன்றிரவை கழித்தார்கள் அதாவது மதினாவின் தெருக்களிலும் அதன் வாயில்களிலும் வீரர்கள் பாதுகாப்புக்காக நின்றிருந்தார்கள் நவிசல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களின் பாதுகாப்பிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டிருந்தார்கள் எத்திசையில் இருந்தும் எதிரிகள் மூலம் ஆபத்து நிகழலாம் என்று அவர்கள் சந்தேகப்பட்டதால் இவ்வாறு விழிப்புணர்வுடன் இருந்தார்கள் ஹம்ரவுல் அசத் போர் நவி சொல்லா ஹலை வசல்லம் அவர்கள் நிலைமையை யோசித்தவாறே அன்று இரவை கழித்தார்கள் போரில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என குறைசிகள் சிந்திக்க தொடங்கினால் அதற்காக கை சேதமடைந்து மதினாவின் மீது இரண்டாவது முறை போர் தொடுக்க திரும்பி வரலாம் என்று நபி அவர்கள் யோசித்தார்கள் எனவே எதிரிகளை பின்தொடர்ந்து சென்று மதினாவின் எல்லைகளை விட்டே விரட்டி அடிக்க வேண்டும் என்று முடிவு இது குறித்து வரலாற்று கூறுவதின் சுருக்கம் என்னவென்றால் உகுது போர் முடிந்து அடுத்த நாள் காலை அதாவது ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் எதிரிகளைச் சந்திப்பதற்கு முஸ்லிம்கள் ஆயத்தமாக வேண்டும் என கூறினார்கள் மேலும் உகுது போரில் கலந்தவர்கள்தான் தங்களுடன் வரவேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்தார்கள் அப்துல்லா இவன் உவை நானும் வருகிறேன் என்றான் நபி அவர்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் முஸ்லிம்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த காயம் கலைப்பு எதையும் பொருட்படுத்தாமல் நபி அவர்களின் அழைப்புக்கு அல்லாஹுவின் தூதரே நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டோம் உங்களது கட்டளையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் அப்போது ஜாபிரீப் அப்துல்லா ரபியுல்லா ஹன்கு எனும் தோழர் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் கலந்து கொள்ளும் அனைத்து போரிலும் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக விரும்புகிறேன்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 சிலர் அவர் இணை வைப்பவராகத்தான் இருந்தார் இருப்பினும் குஜாஹா மற்றும் ஹாஷிம் இரு கிளைஞருக்கும் இருந்த நட்பின் காரணமாக நபி அவர்களிடம் வந்தார் என்று கூறுகின்றார்கள் ஆக அவர் நபி அவர்களிடம் அல்லாஹுவின் மீது ஆணையாக உமது தோழர்களுக்கு ஏற்பட்ட நிலை எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது அல்லாஹ் உங்களுக்கு சுகம் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டுமா என்று கேட்டார் நபி அவர்கள் நீ அபு சுஃபியானிடம் சென்று அவரை எங்களை விட்டும் திருப்பி விடு என்று கூறினார்கள்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 அபுசுஃபியானிடம் மஹாபத் இபுனா அபு மஹாபத் வந்தார் அபு சுஃப்யானுக்கு அவர் முஸ்லீமானது தெரியாது அவர் மஹபதே ஏதாவது செய்தி இருக்கிறதா என்றார் அதற்கு ஒரு பெரிய கற்பனையான போரை அபு சுஃப்யானின் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார் அதாவது அபு சுஃப்யானே முகமது தனது தோழர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு விட்டு புறப்பட்டு நான் இதுவரை பார்த்திராத ஒரு இராணுவத்துடன் அவர் உன்னை தேடி வருகிறார் அவர்கள் உன்மீது நெருப்பாய் பற்றி அன்றைய உகுது போரில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் அவருடன் சேர்ந்து இப்போது புறப்பட்டுள்ளார்கள் தாங்கள் நடுவவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை மிகுந்த வருத்தத்துடன் வருகிறார்கள் உங்களுக்கு எதிராக அவர்களிடம் இருக்கும் கோபத்தை போன்று நான் பார்த்ததே இல்லை என்று கூறினார்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 அல்லது இந்த காட்டுக்கு பின்புறத்திலிருந்து முஸ்லிம்களுடைய படையின் முதல் படை வருவதை நீ பார்க்கப் போகிறாய் என்றார் அதற்கு சுஃப்யான் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர்களை வேறோடு அழிக்க வேண்டுமென்று நாங்கள் எங்களின் முழு ஆற்றலையும் ஒன்று சேர்த்திருக்கிறோம் என்றார் அதற்கு அவ்வாறு நீ செய்யாதே நான் உனக்கு உனது நன்மையை நாடி இதை கூடுகிறேன் நீ திரும்புவதுதான் உனக்கு நல்லது என்றார் மஹாபத் மாபத் தந்த தகவலால் எதிரிகளின் நம்பிக்கையும் வீரமும் தளர்ந்து பயமும் திடுக்கமும் அவர்களை ஆட்கொண்டது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 அவர்களிடம் நான் கூரும் செய்தியை என் சார்பாக முகம்மதுக்கு எட்ட வைப்பீர்களானார் நீங்கள் மக்கா வரும்போது உக்கால் கடைத் தெருவில் உங்களின் ஒட்டகம் சுமை தாங்கும் அளவிற்கு நான் காய்ந்த திராட்சையை தருவேன் என்று அபுசுஃபியான் கூற அவர்கள் சரியென்றார்கள் முகம்மதையும் அவரது தோழர்களையும் வேரோடு அழிக்க நாங்கள் முழு ஆற்றலையும் ஒன்று திரட்டி வருகிறோம் என்ற செய்தியை முகம்மதுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அபு சுஃப்யான் கூறினார் அந்த வியாபார கூட்டம் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடமும் நபி தோழர்களிடம் வந்து அபுசுஃபியான் தங்களிடம் கூறிப்பிய செய்தியை கூறினார்கள் அப்போது நபிதோளர்களும் நபியவர்களும் அசத் என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள் இதைப் பற்றிதான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் கூறுகின்றான் அன்றி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 அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தையே பின்பற்றி சென்றார்கள் பொருளை விரும்பிச் செல்லவில்லை அல்லாஹுவோ மகத்தான கொடையுடையவனாக இருக்கின்றான் ஆகவே பொருளையும் அவர்களுக்கு அளித்தான் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனங்கள் நூற்றி எழுபத்தி ஆனால் இவர்களுடைய பேச்சை நபி அவர்களும் முஸ்லிம்களும் பொருட்படுத்தவில்லை எதிரிகளை எதிர்பார்த்து ஹிஜிரி மூன்று ஷவ்வால் பத்து பதினொன்று திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் ஹம்ரா உல் அசதில் தங்கியிருந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறை எட்டில் ஹம்ராவுல் அசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் முன்பே கூறியிருக்கின்றோம் அப்போது அபு இஸ்ஸா அல் ஜுமஹி என்பவனை நபி அவர்கள் கைது செய்தார்கள் ஏற்கனவே பத்ரு போரில் கைது செய்யப்பட்டிருந்த நபி அவர்கள் Year 8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 நபி அவர்கள் இதற்கு பின் மக்காவிற்கு சென்று முகம்மதை இருமுறை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று கூறும் நிலைமை எனக்கு ஏற்படக்கூடாது ஏனென்றால் இறை நம்பிக்கையாளன் ஒரு புற்றில் ரெண்டு முறை தீண்டப்பட மாட்டான் அதாவது ஒரு தவறை மறுமுறை செய்ய என்று கூறிவிட்டு ஜுபேர் அல்லது ஆசிம் இவனது சாபித்திடம் அவனது தலையை துண்டிக்க கூறினார்கள் இவ்வாறே எதிரிகளின் ஒற்றர்களில் ஒருவனான முவாவியா இவனு மொகீரா இவனு அபுல் ஆசையும் கொன்றுவிட நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் இவன் பிற்காலத்தில் வந்த முஸ்லீம் மன்னர் அப்துல் மலிக் இவ்வளவு தாய்வழி பாட்டனாவான் இதன் விவரமாவது இணை வைப்பவர்கள் போர் முடிந்து மக்காவிற்கு திரும்புகையில் இவன் தனது ஒன்றுவிட்ட சகோதரர் உஸ்மான் இவனு ஆஃபாத் அது அல்லாஹனு அவர்களை பார்க்க மதினாவிற்கு வந்தான்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 இஸ்லாமிய படை மதினாவிற்கு திரும்ப வருகிறது என்று தெரிந்தவுடன் அவன் மதினாவிலிருந்து தப்பித்து ஓடினான் அவனை கொலை செய்து வரும்படி நபி சொல்லுல்லா ஹலை வசல்லம் ஜயித் இவ்னு ஹாயிஸா அம்மா இவ்னு யாசிர் உதயல்லா ஹன்ஹும் ஆகிய இருவரையும் அனுப்பினார்கள் அந்த இருவரும் அவனை கொன்று வந்தார்கள் ஆதாரம் இவ்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாது ஹம்ராவுல் அசத் என்ற இந்த போர் ஒரு தனி போர் அல்ல மாறாக உகுது போரின் ஒரு தொடர்தான் உகுது போரின் ஒரு முடிவுரை என்றும் இதை நாம் சொல்லலாம்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 போரில் வெற்றி அவர்களுக்கு கிடைத்துவிட்டது என்று நாம் கூற முடியாது அதற்கான காரணங்கள் எதிரிகள் முஸ்லீம்களின் இராணுவ முகாம்களை இறுதி கைப்பற்ற முடியவில்லை முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் போரிலிருந்து பின்வாங்கவில்லை கடினமான சோதனையும் எதிரிகளின் ஆதிக்கமும் ஏற்பட்டிருந்தும் கூட புறமுதுகுட்டாமல் தங்களது தலைமையின் கீழ் ஒன்று சேர்ந்து எதிர்த்தார்கள் முஸ்லிம்களை எதிரிகள் விரட்டியடிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகவில்லை முஸ்லிம்களிலிருந்து எவரும் எதிரிகளிடம் கைதியாகவில்லை எதிரிகள் முஸ்லிம்களின் உடைமைகளில் எவற்றையும் கைப்பற்ற இயலவில்லை போர்க்களத்திலிருந்து எதிரிகளே முதலில் வெளியேறினார்கள் முஸ்லிம்கள் அங்கேயே இருந்தார்கள் போரில் வெற்றி பெற்றவர்கள் ஒன்றிரண்டு நாட்கள் அந்த மைதானத்திலேயே அக்கால வழக்கப்படி தங்கியிருப்பது போன்று எதிரிகள் மைதானத்தில் தங்கி இருக்கவில்லை மதினாவில் நுழைந்து அங்குள்ள செல்வங்களையும் பிள்ளை குட்டிகளையும் சூறையாட அவர்களுக்கு துணிவு பிறக்கவில்லை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 முஸ்லிம்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுத்தும் அளவுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் தான் அவர்களுக்கு கிடைத்தது எனினும் முஸ்லிம்களை சுற்றி வளைத்து முற்றிலும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற தங்களது நோக்கத்தில் தோல்வியை தான் கண்டார்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இதுபோன்ற நஷ்டங்கள் பெரும்பாலான சமயங்களில் போரில் வெற்றி வரும் படையினருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை கவனித்து எதிரிகளுக்கு இந்த போரில் வெற்றி கிடைத்தது என்று சொல்ல முடியாது மேலும் அபுசுஃபியான் போர்க்களத்தை விட்டு விரைவாக திரும்பிச் செல்வதிலேயே குறியாக இருப்பது போர் தொடர்ந்தால் தங்களுக்கு தோல்வியும் இழிவும் ஏற்படும் என்று அவர் பயந்து விட்டார் என்பதையே நமக்கு உறுதி செய்கிறது அடுத்ததாக ஹம்ராவுல் அசது போர் விஷயத்தில் அபு சுஃப்யானின் நிலமையை பார்க்கும் இது மேலும் உறுதியாகிறது ஆகவே இந்த போரை பொறுத்தவரை இரு சாராரில் ஒவ்வொருவருக்கும் ஓரளவு வெற்றியும் தோல்வியும் ஏற்பட்டது இவ்வாறே இரு படையினரும் மைதானத்திலிருந்து புறம் காட்டி ஓடவில்லை தங்களது முகாம்களை எதிரிகள் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் போரிலிருந்து தாங்களாகவே ஒதுங்கிக் கொண்டார்கள் இதைத்தான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் சுட்டி காட்டுகிறான்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 முஸ்லிம்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணங்களையும் குர் ஆன் மிக தெளிவாக கூறுகிறது முஸ்லிம்களின் ஒரு சாராரிடம் இருந்த பலவீனங்களையும் குர் ஆன்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 அல்லாஹுவின் மீதும் அவனது தூதரின் மீதும் நயவஞ்சகர்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த வஞ்சகத்தை வெளிப்படுத்தி அவர்கள் இழிவடைய செய்தது யூதர்களும் நயவஞ்சகர்களும் பரப்பி வந்த சந்தேகங்களையும் உறுதி குறைந்த முஸ்லிம்களின் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களையும் குரு அகற்றியது மேலும் இந்த போரினால் ஏற்படவிருக்கும் நல்ல முடிவுகளையும் அதில் உள்ள நுட்பங்களையும் குரு ஆள் இப்போரை பற்றி அத்தியாயம் ஆல இம்ரானில் அறுபது வசனங்கள் அருளப்பட்டன அந்த போரின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நடந்த அனைத்தும் விவரிக்கப்பட்டது அதன் தொடக்கம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது நபியே நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு சென்று நம்பிக்கை கொண்டவர்களை போர்க்களத்தில் ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்ததை நினைத்து பாருங்கள் அனைத்தையும் அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி இருபத்தி அதன் இறுதி இப்போரின் விளைவுகள் பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் மிகச் சரியான விமர்சனங்களுடன் முடிகிறது நபியே நிராகரிப்பில் விரைந்து செல்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அதனால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கு யாதோரு தீங்கும் செய்து விட முடியாது மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய பாக்கியமும் கிடைக்காமல் இருக்கும்படி செய்ய அல்லாஹ் விரும்புகின்றான் ஆகவேதான் அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அன்றி அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு அல்குர் ஆன்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 இதை அம்பேரியும் வீரர்கள் அவ்விடத்திலிருந்து விலக கூடாது என்று நவி சொல்லாஹ் வசலம் கூறியதற்கு மாற்றம் செய்ததால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம் தூதர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் இறுதியில் வெற்றி அவர்களுக்குத்தான் கிடைக்கும் இதில் அடங்கியிருக்கும் நுட்பம் என்னவென்றால் இறை தூதர்களுக்கு வெற்றியே கிடைத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹை நம்பிக்கை கொள்ளாதவர்களும் தங்களை அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று பெயரளவில் சொல்லிக் கொள்வார்கள் உண்மையானவர் யார்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 அவர்களின் ஓரிரை நிராகரிப்பு அல்லாஹுவின் நேசர்களை நோவினை செய்வது போன்றவற்றை காரணமாக்கி அவர்களை அழித்து விடுகிறான் மேலும் இறை பாவங்களை அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு பகரமாக ஆக்கி மன்னித்து விடுகிறான் ஆதாரம் ஃபத்உல் பாரி அறிஞர் இவ்னுல் கையுமும் தனது ஜாதுல் மஹாத் என்ற நூலில் இத்தலைப்பின் கீழ் போதுமான விவரங்களை தந்துள்ளார்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அங்கும் பார்க்கலாம்